நிலத்திலும் புலத்திலும் எங்கள் நிமிர்வுக்கு வலை சேர்க்கும் உறவுகளே வணக்கம் களத்திலிருந்து இந்த கானங்களை உங்கள் காதுகளுக்கு சமர்ப்பிக்கின்றோம் கடற்கரும்புலிகள் பாகம் பத்து என்ற இந்த பாடலொழிப்பேலையை உங்களுக்கு கையளிப்பதில் தமிழீழ கடற்புலிகள் மற்றும் தாய்கலேகமான தர்மேந்திரா கலேகம் மற்றற்ற மகிழ்ச்சியடைகிறது மீண்டும் மீண்டும் உங்களுடன் பேச விளையும் ஆவலின் வெளிப்பாடே இது வரலாற்று கடமையின் எங்கள் தோல் சுமக்கும் பார மிரங்கும் வரை பாட்டால் உங்களுடன் பேசுவோம் வள்ளித்திரையறியும் இந்த விரிந்த கடலும் கடலில் இருந்து எழுந்து வந்து கரை இந்த காற்றும் அலையேறி பயணம் புறப்படும் இந்த படகுகளும் ஆயிரம் கேள்விகளை எமக்கு முன்னே விரிக்கின்றன ஒரு காலம் உங்களுக்கே சொந்தமென இருந்த எங்களை இன்று ஏன் இழந்து போனீர்கள் என நெஞ்சிலே நெருப்பு எமது கடல் போக முடியவில்லை எமது காற்று ஏற முடியவில்லை நீண்ட நெடுங்காலம் நிலமாண்ட தமிழன் கடலையுமாண்டான் மீண்டும் அந்த மிதப்புக்காகவே இன்று நாம் போராடி கொண்டிருக்கின்றோம் காலவெளியில் அதிகம் அழுத ஈழத் தமிழனுக்காக ஒரு தலைவனை அருளியது காலம் இவனே உமக்கான விடுதலையை தர வல்லான் எனும் பேரிகையுடன் மண்ணில் இறங்கிய மனித வெளிச்சம் எம் தலைவன் எம் தலைவனின் நேரிய வழியும் நுண்மதியும் எதிர்வருவதை மிக தூரத்தில் வைத்தே இனம் திறனுமே கடற்புலிகளை உருவாக்கியது கடற் கரும்புலிகளின் சொல்லில் அடங்க முடியாத துணிவு பயணத்தை எந்த வார்த்தைகளாலும் வடிவமைக்க முடியாது ஒரு இனத்தின் விடுதலைக்காக இத்தனை பாரச் சிலுவைகளா தலையில் இப்படியாகவும் முள்முடியா அவர்கள் சிரித்தபடிதான் படகேறுகின்றனர் எங்களை எரித்தபடி வெளியே எத்தனை பேர் அறிவார்கள் இந்த அற்புதங்களின் ஆணி வேர்களை எப்படியாயினும் காலம் கடந்தும் கடத்த வேண்டும் அவாவில் எழுந்ததே இந்த கடற்கரம்புலிகள் பாடல் தொகுப்பின் வரிசை இந்த வரிசை நீண்டு நீண்டு இது பத்தாவது இருவட்டு நாளை எமது விடுதலை வானத்தின் விடியலுக்கு இவர்களே வைகரை தாரகைகள் இவர்களை பாடுவதும் பரவுவதுமே தொடர்ந்து எமது விடுதலை பணிக்கு சக்தி தரும் பாசுரங்கள் இந்த பாடல் பொதியை உருவாக்கி தந்த தாயக தமிழக இசைக்கலைஞர்கள் அனைவரையும் அன்பனும் வலைவிரித்து நெஞ்சத்தில் சிறைப்பிடித்து அரவணைத்து மகிழ்கின்றோம் இணைந்திருந்த அனைவரையும் அனைத்தபடி இந்த பாடல் பவித்திரத்தை தாயக கடலின் காவலராகி தம் உயிர் வீசி விடுதலை தேடி அலையோடு கரைந்த லெப்டினன்ட் கேர்னல் நலா மேஜர் வஞ்சியின்பன் லெப்டினன்ட் கேர்னல் புரட்சி நிலவன் மேஜர் கடல்வீரன் லெப்டினன்ட் கேர்னல் அன்பு லெப்டினன்ட் கேர்னல் கவியலகி லெப்டினன்ட் கேர்னல் சஞ்சனா மேஜர் மலர் நிலவன் ஆகியோர் நினைவுக்கு காணிக்கையாக்குகின்றோம் புலிகளின் தாகம் தமிழீழ தாயகம்